தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதிகாலையில் முதற் பலியை கருத்திற்கு செலுத்த வேண்டும் அதிகாலை மன்னா அந்தந்த நாளின் தேவைகளை நமக்கு சந்திக்கின்றது ஆர்வனை போன்று அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தில் தானாக ஏற்படுத்தப்படுவதில்லை அதிக ஆக்கினையை கொள்ளாதிருக்க வேண்டுமானால் அழைப்பு பெற்று தெய்வீக ஊழியம் செய்ய வேண்டும் காத்திருந்து இறைவனிடம் கேட்டு இறைவன் தருகின்ற வார்த்தைகளை மட்டுமே மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் இதுவே அப்போ சில என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான மாஸ்டர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் தேவ செய்து வழங்குவார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் நாம் திருமயம் ஒன்றாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் பரிசுத்த நாளிலும் திருச்சவையிலும் நமக்கு அத்திரை தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை ஏற்படுக்க முடியாத ஆண்டவர் நமது நிலக்கருமைக்காக நாம் ஆண்டவரை ஹலே லோயா ஹலே லோயா இந்த நாட்களில் ஆண்டவராயி தேவன் நமக்கு தருகின்ற வேத வாக்கியங்களை நாம் தியானித்து நாம் அப்படிப்பட்ட நன்மை பெற்றுக்கொள்ளவும் அப்படிப்பட்டதான மேலான அனுபவத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் என்கிறதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஹலே லோய்யா ஹலே லோயா ஹாலோயா அதிகாரம் ஒன்று முதல் வசனங்களை நாம் வாசிக்கலாம் அன்றியும் முதலான் உடம்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்தலமும் உண்டாயிருந்தது எப்படி ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து எனப்படும் பொ அந்த பெமும் போலும் உடன்படிக்கையில் கற்பலகைகளும் அதற்குள் வைக்கப்பட்டிருந்தது ஆசரிப்பு கூடாரணம் ரெண்டு வகையாக கட்டப்பட்டது ஒன்று முதலாம் கூடாரம் என்றும் ரெண்டாம் கூடாரம் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கின்றோம் முதலாம் கூடாரத்தில் அதாவது மேஜையும் குத்துவிளக்கும் தேவ சமூகத்து அப்பங்களும் வைக்கப்பட்டிருந்தது ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளே அதாவது மகாபிரசம் ஸ்தலம் அதுதான் அங்கேதான் தேவன் பிரசனமாக இருப்பதும் அங்கே தான் அவர் பேசுகிறதமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறோம் அங்கே தான் அவர் பேசுவார் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆச்சாரியனும் அந்த தேவாலயத்துக்குள்ளே அந்த கூடாரத்துக்குள்ளே ஒரு தடவை தான் வே ஒரு இடம்டன் ஒரு ம மூன்று பொருள்கள் இருந்தது என்று நாம் காண்கின்றோம் ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொருத்தம் இரண்டாவதாக தளர்த்த குள் மூன்றாவது வேவன் மோச பத்து கற்பனைகளாகிய இரண்டு பலகைகள் இவைகளும் அதற்குள்ளே வைக்கப்பட்டிருந்தது என்று நாம் காணுகின்றோம் அவ்வளவு மகிமை பெருந்த இருந்தது இதற்கும் நமக்கும் என்ன ஒப்பந்தம் என்ன சம்பந்தம் என்பதை நாம் சில வைக்கங்கள் மூலமாக அறிந்து கொள்ள உதவி செய்வாராக இந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது என்று நாம் காணுகிறோம் சிறவியல் ஜனங்கள் நாற்பது ஆண்டு காலமாக எந்த வேலை ஜோலி ஒன்று இல்லாமல் வானத்தில் வருகிற அந்த மன்னாவே அவர்கள் சாப்பிட்டு வந்தார்கள் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த ஊக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது கிடையாது கிடையாது கையில் பைசாவும் கிடையாது ஒவ்வொரு நாட்களும் காலை தோறும் போய் அவைகளை வரவழைப்பதற்கு விண்ணப்பங்களை போல மாத வாங்கி கிப்ட் வாங்கி பல வகையிலேயும் அதாவது செய்கின்ற ஊழியம் இந்த ஊழியம் அதாவது செய்த ஊழியம் இந்த இந்த அந்த தேவைசத்தால் பெ மனிதர்களுக்கு கொடுப்பேன் என்னென்ன செய்ய முடியும் அறிவதற்காக இந்த மன்னா அழைந்து போகாமல் இருப்பதற்காக இந்த மன்னாவை ஒரு பாத்திரத்தில் பொ வைத்துடன் வைக்க வேண்டும் பின்னால் பிள்ளைகள் யாத்திரமோ என்னவென்றால் தேசத்திலிருந்து பார்க்கும்படிக்கு அவர்களுக்காக அதை காப்பதற்கு அதிலே ஒரு ஓமன்னரை எடுத்து வைக்க வேண்டும் நடத்திய அற்புதங்கள் நீங்கள் பெற்றுக் நன்மைகள் எவ்வளவு என்பதை பின்னால் இருக்கிற ஜனங்கள் அறிந்து அவர்கள் இந்த விசுவாச பாதையை பின்பற்ற எல்லாவற்றிலும் கர்த்தர் போதுமானவர் எந்த காரியமும் கர்த்தரால் செய்யக்கூடும் அழிந்து போகாமல் பேணி அவர்களுக்கு நினைப்பூட்டுதலாக வைக்க என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் யாருக்கு மோசை விசுவாசம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் அதாவது ஊழியக்காரனுக்கு கர்த்தர் விசுவாசத்தை போதிக்க முடியாது என்று நான் காண்கிறேன் பெரும் <laughs> பெ தேவன் கட்டளை பேணி வைத்திருந்தது பின்னால் கேட்டார்கள் என்ன என்று சொல்லி கேட்கும் போது அவர்களுக்கு திறந்தோறும் தானியத்தை வானங்களை திறந்து எங்களுக்கு அருளினார் என்று இவர்கள் போதித்தார்கள் என்று நாம் காணுகிறோம் எழுபத்தி சங்கீதம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் வாசிக்கின்ற போது இங்கே ஆண்டவர் அவருக்கு எந்த கொடுத்தார் பாருங்க அவர் அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்ளையிட்டு அவர் உயரத்தில் உள்ள தமிழக ஜனங்களுக்கு பாருங்க உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்ளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து வானத்திலே கதவுகள் இருக்கு பாருங்க உலகத்தில் கட்ளையிட்டார் கதவுகளை திறந்து மனிதன் சாப்பிட்டான் அவர்களுக்கு ஆகாரத்தை போது சிலர் சொல்வார்கள் கொடுப்பாரா என்று சொல்லாத மக்கள் அப்படி சொல்லுவார் வானத்தின் சென்று கொண்டிருக்கிற தேவ மனிதனை பின்பற்றி வருகிற மக்களை கருத்தர் என்ன செய்தார் வானத்தின் கதவுகளை திறந்து அங்கிருந்து வானத்தின் தானியத்தை வானத்திலும் தானிய இருக்கிறான் வானத்தில் தானியத்தை வைத்திருந்தாரா அந்த தானியத்தை அனுப்பி கொடுத்தாராம் அத அப்படினால இவர்கள் சாப்பிட்டார்கள் தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை தூதர்களுக்கு வானத்தின் தானியம் அங்கு உருவாகிறது கடவுளுடைய நமது ஆண்டவராகிய தேவனை பற்றி நாம அதாவது ஒரு குறிக்கப்பட்ட அளவுக்குள்ளாக அவரை நாம் கலக்கிட முடியாது அவர் அவ்வளவு பெரிய மகிமை பொருந்தியவரும் அவ்வளவு வல்லமை உள்ள தேவருமாக நமது ஆண்டவர் இருக்கின்றார் அவரை நம்புகிறவர்களுக்கு எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என்று கத்தோடைய சத்திய வேதம் சொல்லுகிறது அலெலுயா அப்படி புதுமையை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் உலகத்தில் யாராலும் இருக்கிறார்கள் இருப்பார்கள் நாமும் அப்படி பெற்று வந்தவர்கள் தான் இல்லையா இந்த விசுவாச யாத்திரை அவர்கள் இருக்க வேண்டும் உடன்படிக்கப்பட்டிருந்த வைக்கும்படியாக நாம் 40 பத்து வானியத்தை எங்க மறந்துவிடுவார செய்து இருக்கும்போது வைத்தே அத்தனை மறந்து போய்விடுவார் என்ன சொன்னார் என்ன செய்தார் கடவுள் எங்கே இருக்கிறார் மனிதர்கள் தனது நாவினால சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் பாருங்க என்பதற்காக வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த விசுவாசத்தை எடுத்துரைக்க வெறு வார்த்தை சொன்னால் நம்புகிறதை விட இதை காண்பித்து பாருங்க இப்படிப்பட்ட மன்னாவை தான் அந்த நாற்பது ஆண்டு காலமாக நாங்கள் புசித்தோம் ஆண்டவர் தினமும் வாரத்தின் வாசலை திறந்து அந்த தெரி கட்டுப்போடு நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் என்ன நீடிக்குமானால் மேலே ஏறிடும் என்று சொன்னார் இவருடைய காலை எடுக்கவே கூடாது நான் விசுவாசிகள் அவருக்காக தேவம் பண்ணப்பட்டது அவர் கத்தோட சமூக ராமழும் இறங்காமல் தேவம் பண்ணினார் அன்றைவரே என்னுடைய காலை உமால் கூடாது ஒன்றும் என்று அவர் சொன்னார் காலையில் ஆச்சது கொஞ்சம் நேரத்தில் அவர் ஆப்ரேஷன் தான் கொண்டு போய்விடுவார் இவருக்கு ஏதோ காலுக்குள்ளே ஒரு பெலன் இருக்கிற மாதிரி காலுக்கு உள்ள ஏதோ ஒரு சக்தி உண்டான மாதிரி இவருக்கு தெரியுது அப்போ டாக்டர் எல்லோரும் கூப்பிட்டு என்ன என்னோருக்கா எக்ஸ்ரே எடுங்க என்னோருக்கா ஸ்கேனிங் பண்ணி பாருங்கள் என்று சொல்ல எல்லாரும் மற்ற க விட்டார்கள் இவருக்கு ஏதோ மைண்ட் சர்ஜ் ஆகிட்டு கால் எடுக்கணும்னு சொன்ன உடனே கவலையினால ஏதோ குழப்பமாகிட்டு என்று சொல்லி இல்லைப்பா இல்லை என்ன எனக்கு எக்ஸ்ரே எடுக்காத இல்லை நான் நான் ஆப்ரேஷன் கொடுக்க மாட்டேன் என்று சரி அவர் சொல்றதுக்காக திரும்பி போய் எடுத்தார் உலகில் ஒரு புது எலும்பு உருவாகி இருந்தது அலையலோயா அலையலோயா புதிதாக ஒரு எலும்பு உருவாகி அவ்வளவு சொந்தமாக அது இருந்தது கண்டு டாக்டரே ஆச்சரியப்பட்டார் இது நம்முடைய தேர்தலே இல்லையே நாம் இப்படி படித்ததும் இல்லை அறிந்ததும் இல்லையே இது என்ன இறைவரால் ஆயிற்று ஹலேலோயா சத்யநேசன் வாத்தியார் என்று சொல்லி ஜோஸ்வா ஸ்ட்ரீட்ல அவருடைய வீடு அவர் இப்பொழுது இறந்து அவருடைய இடத்தை தான் நாம் கேரித்து ஆசிரமமாக வாங்கியிருக்கிறோம் அது பெரிய சரத்திரம் அது பெரிய சரத்திரம் அவரோடு நாங்கள் தொடர்பு எடுத்ததும் பெரிய சரத்திரம் அதெல்லாம் கத்தலால் அனகாரியம் விசுவாசத்தினாலே அவைகளெல்லாம் அடைந்தோம் ஆண்டவர் சொல்லும் போது விசுவாசத்தினால அழைத்துக் கொண்டோம் ஆண்டவர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசத்தில் அந்த இடத்தை அழைத்துக் கொண்டோர் அப்படி ஒரு பைசா கிடையாது அந்த இடத்துக்கு இருபத்தி ஐந்து கொடுத்து டிக்கெட் எடுத்து போறதுக்கு காசு கிடையாது கால்நடையாக ஐந்தாண்டு கால நடந்து <laughs> <laughs> நடந்துடப்பட்டவர்கள் சாட்சிகள் மத்தியில் இருக்கின்றது நம்மை சூழ்ந்திருக்க இருக்கிற பாறங்களையும் சுற்றி பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கிறிஸ்திய நோய்க்கு லெக்க நோய்க்கு தொடர வேண்டும் உடன்படிக்கை பட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் பின் சந்ததிகளுக்கு நீங்கள் நினைப்பூட்டி அவர்களுக்கு இந்த விசுவாசத்தை ஊட்ட வேண்டும் எங்களை ஆண்டு கால போஷித்த கடவுள் உங்களை நடத்துவார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறுங்க சமாதான பாத்திரம் இருந்தால் அவர்களை சேர்வு இல்லாவிட்டால் என்னிடத்தில் வந்துவிடும் சொல்லவில்லை உங்களிடத்தில் வந்துவிடும் என்று சொன்னார் அந்த சமாதானம் உங்களிடத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் நீங்கள் கூறும்போது அங்கே சேரும் நீங்கள் எதை கூறுகிறீர்களோ அது அங்கே சேரும் அதே விடமாக நீங்கள் விசுவாச வரமுடையவர்களாயிருந்தால் விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் கலந்து வந்தவர்களாக இருந்தால் நீங்கள் பேசுகிற வார்த்தை பிறருடைய விசுவாசத்தை ஊட்டும் வேலையலூயா வேலையலூயா பாஸ்ட்ரெலாம் அடிக்கடி சொல்லுவாங்க வீட்டம்மாவுக்கு ஒரு பல்லு வலி ராத்திரி பூரா சத்தமட்டை எழுதிருக்கிறாரு வந்துட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க பாஸ்டபா இப்போது காலம் கடற கடற கர்த்தனுடைய சுத்தம் இப்படி என்று அறிந்து அறிந்த பிறகு உள்ள நடத்தல் வேறு ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு காரியத்திற்கும் அதாவது டாக்டர் மருந்து என்கிறதை தொடுகிறதே இல்லை அப்படி இருக்கும்போது சொல்லியிருக்கிறார்கள் ராசர் மறித்து நான்கு நாள் ஆகிவிட்டதல்லவா அவருடைய சரீரத்தில் எத்தனை புழுக்கள் இருந்திருக்கும் எத்தனையோ புழுக்கள் வந்து ஆப்பி இருக்கும் அப்படி என்றால் உங்களுடைய பல்லில் ஒரு குழுவோ ரெண்டு குழுவோ தானே இருக்கிறது இதை கொன்று இந்த பல்ல பிழைக்க வைக்க கத்தலால் முடியாதா என்று விசுவாசத்தை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு விசுவாசம் வந்துச்சு விசுவாசம் வந்தவுடனே முடியும் முடியும் கர்த்தனால் சோமாக்க முடியும் காலைக்குள்ள சோமாயிட்டு மன்னாவை பேணி வைக்க வேண்டும் ஏனென்றால் பின் சொந்த என்ன என்று கேட்டால் நாங்கள் வராந்திர யாத்திரை காணாறுக்கு நேராக வழி நடந்து கொண்டு வரும்போது வராந்திரமான இடத்துல எங்களை விசுவாசத்தினால் கர்த்தர் போஷித்தார் நாங்கள் தினமோதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு போதித்திருந்தார் எப்ப போய் புறக்க வேண்டும் அருமையான நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பொழுது முறை எழும்பாதீர்கள் இப்படியிருக்கால ஐந்து மணி ஜப வேளை ஜெபம் மணி விட்டு பழைய தூங்காது இருக்கு நீங்கள் மண்ணா புறக்கூடிய நேரம் அதுதான் மன்னா பிறக்கிறது திறம அதிகார சூரியன் உதயமாகறதற்கு முன்னாலே மன்னாவை புறக்கி வேண்டும் சூரியன் வந்து உருகி போய்விடும் அன்றைக்கு பட்டினியாக தான் அப்படிப்பட்ட சூழலை ஏற்பட்டுவிடும் அது அப்படினால காலை அந்த மன்னாவை புறக்க வேண்டும் யாத்திராகமும் பதினாறு பதிமூன்று முதல் தரையின் மேல் கிடந்தது காலம் விடியற் காலம் பனி பெய்யும் போது அந்த பனியோடு சேர்ந்து உருட்சியான ஒரு பொருள் ஐஸ் கட்டி மாறி அதோடு சேர்ந்து தரையில படிந்திருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது அறியாதிருந்து ஒருவரையொரு பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசி அவர்களை நோக்கி இது கத்துறவுங்களுக்கு பொசிக்க கொடுத்த அப்பம் என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக உங்களில் உள்ளான் இஸ்ரோல் புத்திர அப்படியே சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள் பின்பதை ஓமரால் அளந்தார்கள் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள் ஒருவனும் கொஞ்சம் தோறும் அவரவர் சேர்த்தார்கள் காலையில் பனி பெய்யும் போது அந்த பனி தொழில்களோடு சேர்ந்து இந்த மண்ணா உருட்சியான ஒரு பொருளாக அதில் விழுந்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது புதிதாக தெரிந்தது அன்று தான் இதை பார்க்கின்றார்கள் மோசை ஏற்கனவே கத்தடத்தில் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார் அன்றுவரே வனாந்தரமான நிலையில ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று அப்பொழுது கர்த்தர் சொன்னால் நான் இப்படி செய்வேன் என்று அந்த வார்த்தை மோசை அறிந்திருந்த அப்படின்னா இது வானத்திலிருந்து கத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அப்பம் இது மன்னா அப்படின்னாலும் இதில் சூரியன் உதயமாகிறதுக்குள்ளாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஹெலியா சூரியன் உதயமாகிவிட்டால் அவைகள் உருகி தண்ணியாக போய்விடும் அனைப்படினா அதை காலை அவைகளை புறக்கிக் கொள்ள வேண்டும் அவனவனுடைய குடும்பத்தில் எத்தனை பேரும் அத்தனை பேருக்கு தக்கதாக அதை சேர்த்து வேண்டும் என்று கத்தடைய கட்டளை உண்டாயிற்று மறுநாள் வரைக்கும் மைக்கக்கூடாது சொல்லப்பட்டது என்று நாம் காணுகின்றோம் அதாவது நாளை திறனத்துக்காக சேர்த்து வைக்க வேண்டாம் நாளை நீங்கள் விசுவாசமாய் நம்பிக்கையாய் கத்தர் மேல் உறுதியாக இருங்க ஒவ்வொரு அப்படி இருந்தும் சிலர் அதில் நாளைக்கு போய்விட்டால் என்ன பண்ணுவது என்று து என்று நாம் காணுகிறோம் இன்றைக்கும் இந்த விசுவாச பாதையில கடந்து வருகிற அநேகருக்கு கத்தனமை பார்த்து சொல்லுகின்றார் நாளை தினத்திற்காக நாளை தினத்திற்காக கவலைப்பட வேண்டாம் அந்தந்த நாளைக்கு நாள் கவலைப்படும் என்று கேத்த சொல்லி இருக்கிறார் நாளைக்கு என்ன பல வருஷங்களுக்கு முன்பு பின்னால் நடக்க போறதுக்கு இப்பவே கவலைப்படுகின்றோம் கவலைப்படுகிறனால் வாழ்க்கையில இந்த அப்பமானது இந்த மன்னா நாற்றம் எடுத்தது போல அநேகருடைய வாழ்க்கை அமிதமாக பாதிக்கப்படுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆண்டவர்களுடைய சீடர்களை ரெண்டு ரெண்டு பேரை ஊழியத்துக்கு அனுப்பும் போது என்ன சொன்னார் பாருங்க பையாவது அப்பத்தையாவது காசியாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் இரண்டு அங்கிகளை கொண்டு போகவும் போகவும் வேண்டாம் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கிருந்து புறப்படுங்கள் அங்கே நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு எல்லாம் செய்யப்படும் போகிற இடத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் நீங்கள் ஒன்றும் கையில் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று கருத்து சொன்னார் அலே லூயா அருமையான தேவருடைய பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை நம்புவதுதான் ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம் இன்றைக்கு மக்களுக்கு அதாவது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் ஆவியானவர் அறிவையும் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுடைய சிலர் அப்படி சொல்லுகிறத நாம் காணுகிறோம் அதுனால்தான் என்னமோ தெரியவில்லை கத்தர் மீன்பிடிக்காரர்களையும் ஆடு மேய்க்கிறவர்களையும் விவசாயிகளையும் இப்படி எல்லாம் அனுப்பியிருப்பார் போல தெரிகின்றது ஏனென்றால் அறிவுடையவர்கள் அறிவை பயன்படுத்த ஆரம்பிப்பார் அவர்கள் முக்கிய மாட்டார்கள் நினைக்கிறேன் பேச முடியும் ஒரு தடவை எங்களை ஒரு ஒரு அழைத்து சென்னை இருந்தால் ஒரு ஃபுல் நைட் ப்ரே இருக்குது அப்போ நமக்கு சபை கிடையாது தமிழ்நாட்டில் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அங்கங்கேமாக அலைந்து கொண்டே இருக்கின்றோம் கத்திர போக சொன்ன இடங்களுக்கு போய் போய் மதத்துக்கு பிறகு அந்த இடங்களில் சபை உருவாகுது அங்கே பல்பீட் என்று சொல்லப்படுற இடத்துல அந்த மீட்டிங் நடந்தது அங்கே நாங்கள் முழு சம்பத்தில் கலந்துட்டு காலையில் கிளம்புறோம் எங்கே கன்னியாகுமரியும் நாங்கள் போக வேண்டும் ஒற்றையாரை பற்றி எங்களுக்கு செய்தி உண்டாகி என்ன தொடர்பு உண்டாகி கொண்டிருக்கிறது அங்கே காலையில் போக வேண்டும் மறுபடியும் சத்துரு அங்கே கிரியில் செய்ய போகிறான்னு சொல்லது கிளம்பினோம் கிளம்பி நாங்கள் போகும்போது எங்களுடைய என்ன கிடையாது காசு ஒன்றும் கிடையாது இங்கிருந்து அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பல்பேடிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முட்டம் வரைக்கும் நடந்தே சென்றோம் அது இல்லையா நடந்த கால்நடையாக நடந்து சென்று நாங்கள் அந்த ஊடகத்தை நிறைவேற்றிவிட்டு வந்தோம் வரும்போது கத்திரங்களை அப்படி விடவில்லை வழியில் வரும்போது ஒருவர் ஐயா சோத்திரம் அப்படின்றார் நான் ஒரு விசுவாசி அது அப்படினாலும் எனக்காக கொடுங்க என்று சொல்லி அவர் பாக்கெட்டில் கை போட்டு பணத்தை எடுத்து கையில் கொடுத்தா பாசத்தை கையில் கொடுத்தா நீங்கள் ஊழியத்துக்காக என்று சொல்லி அப்புறம் நான் பசி வந்தோம் இப்படி ஒவ்வொரு இளைஞர் காரியங்களை குறித்து நான் சொல்ல போனால் அதாவது இந்த விசுவாச நிலையில அதாவது தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நாம் செய்வது நம்முடைய பழக்கம் என்று நாம் அதைத்தான் செய்கிறோம் கூட இருக்கிறவர்களுக்கு சிலர் இருக்கு நினைத்தவுடன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் நாம் சொன்னதை ஐயா கேட்கவில்லையே அதாவது எல்லாம் இப்படி எல்லாம் நாம் கேட்டு வைத்துக் கொள்கின்றோம் நமக்கு ஒரு நடத்துதல் உண்டாக வேண்டும் நமக்கு அருவிங் உண்டாக வேண்டும் வந்து மேக இறங்கின உடனே இஸ்ரோ ஜனங்கள் பயணப்பட மாட்டார்கள் அப்படியே உட்கார்ந்து கொள்வார்கள் பழையபடி பயணப்படுவார்கள் அப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது அதே உடனே தான் நம்முடைய ஊழியர் தேவன் தம்முடைய சீடர்களுக்கு சொன்னார் நீங்கள் வழிக்கு தடியோ பையோ அப்பத்தையோ காசையோ எதையும் எடுத்துக்கொள்ள நான் உங்களுக்கு போகிற இடங்களிலே எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னார் இது நாற்பத்தி ஆறு ஆண்டு பிந்திய பகுதி இப்போது பிந்திய பகுதி கொஞ்சம் வேறு வகையாக ஊழிய நடக்கிறது அப்படித்தான் இது ஓடியமை நடந்தது புதியத்தான் கட்டப்பட்டது புதியத்தான் கட்டப்பட்டது வெளிநாடுகளிலேயோ எங்கும் இருக்கிற ஜனங்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள் இந்த சாட்சியை தான் சொல்லுவார்கள் அலையலு எப்படி சந்திக்கப்பட்டீர்கள் எப்படி சபைக்குள்ள வந்தீர்கள் என்று கேட்பீர்கள் என்றால் இதைத்தான் சொல்லுவார்கள் அலையலு அலையலு இதைத்தான் சொல்லுவார்கள் நம்ம இங்கே நம்ம நம்ம பிள்ளை ஒருவருக்கு பெண்ணு பார்க்க போனார்கள் மதர் ஜில் அவருக்கு அங்கே அந்த குடும்பத்தார் அது தான் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மூலம்தான் அவள் ராப்பகலாக அலைந்து கால்நடையாக நடந்து எங்களை தேடி வந்து இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள் எங்கேயும் போய் கேளுங்கள் அதுதான் சொல்வார்கள் அது அப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசம் என்பது படித்து சொல்வது அல்ல அது வாழ்க்கைகளை அனுபவ ரீதியாக ஒரு மனிதன் அனுபவித்து சொல்வது தான் அது மேலானது ஒன்றை பார்த்து கேட்டு படித்து சொல்வது அது ஒரு வகையான காரியம் கரும்பு இணைக்கிறது இணைக்கிறது என்று சொன்னால் அதை இணைக்கிறது என்று நான் கேள்விப்பட்டதே சொல்லுகின்றோம் சாப்பிட்ட உனக்கு அதனுடைய சொல்ல தெரியும் தன்மையை சொல்ல தெரியும் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்த நல்லவர் என்பதை பாருங்க ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்க அவருடைய நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் படித்து பாருங்கள் என்று சொல்லவில்லை படித்தும் பாருக்கணும் ஆனால் ருசித்து பார்ப்பதே மேலானது மறுபடியும் இங்கே கற்ற வேதம் என்ன சொல்லுகிறது மன்னாவை இந்த பொற்பாத்திரத்தை உடம்பிடிக்கை பற்றி வைக்க வேண்டும் பின் சந்ததிகளுக்கு இவைகளை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்களுடைய அவர்களும் பின்பற்றும் அவர்களுக்கு இவர்களை சொல்ல வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை மோசைக்கு உண்டாயிற்று அப்படியே செய்தார்கள் ஆனால் பக்தர்கள் என்ன சொல்கிறார் பாருங்க சங்கீதை சங்கீதா வசனம் மூன்று ஒருவர் வாசிப்போம் சத்தத்தை கேட்டருள் காலையிலே உமாகத்து கால உயத்த பெற்றுவதற்கு காலையில அலாரம் அடிக்காது சில வேலை அப்படி ஆகிடுவோம் அதுக்காக அதாவது நாலரைக்கு எலும்பி விட்டால் அப்புறம் படுத்தால் தூங்கி விடுவோம் என்பதற்காக உட்கார்ந்தே இருக்கிறோம் ஐந்து மணி ஆகிவிட்டால் நம்ம காலையில மண்ணா பிறக்கணுமே காலையில தானே மண்ணா வரும் விட்டு விட்டால் அப்புறம் போய்விடும் புதிதாக இருக்கிறது மாலை தோறும் காலையில அவன் அந்த மன்னாவை பிறக்கி பிசைப்பான் ஆனால் அந்த பகல் முழுவதும் பலத்தோடு அவன் இருப்பான் ஆரோக்கியமாக இருப்பான் அந்த பகல் முழுவதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அவன் தூக்கி கிடைத்து உஷ்ணா வந்தவர் வெயில் வந்தவர் எழும்பினார் அப்படி உள்ள அவருடைய ஆன்மீக பலன் அவனுக்கு குண்டி போய்விடும் நீங்கள் பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் எப்படி நீங்கள் மீறி பாருங்கள் ஆத்ம பலன் குறைந்து போய்விடும் காலையில் தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரம் அது இல்லையா ஜனங்களுக்கு காலிதோறும் கர்த்தர் மன்னாவை கொடுத்தார் அவர்கள் காலிதோறும் புறக்கிக்கொள்ளும் முடியாத அவளுக்கு கற்றளைய விதிக்கப்பட்டது அப்படியே புறக்கி நாற்பது வருஷமாக அவர்கள் இந்த மன்னாவை சாப்பிட்டு அவர் காணான் பயணம் செய்தாரே அப்படி நான் கர்த்தாவே நான் காலையிலே ஆயத்தோடு வந்து காத்திருப்பேன் கடைக்கு போகிறவர்கள் பேக்கோ பாத்திரம் எல்லாமே வறுமையா போனால் அங்கே ஜபான் எங்கென்று கொண்டு வர முடியும் அதே வேண்ட மாதிரி காலையில நம்ம ஆயத்தமாகி முடியாது பல்லத்தை முகத்தை கழுவி ஆயத்தமாகி நம் காலை ஜபத்திற்கு ரெடியாக வேண்டும் ஆயத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் கர்த்தாவே பக்தன் சொன்னது போல கர்த்தாவே என்னுடைய வீட்டிற்கு எப்பொழுது வருவீர் நான் என்னுடைய நடந்து விடுவேன் எல்லா வீட்டால் கூப்பிட்டாலும் அப்படினாலும் யார் தன்னுடைய வீட்டில தன்னுடைய வீட்டை உத்தமமாக வைத்திருக்கிறார்களோ உத்தமமாக தன்னுடைய வீட்டை வைத்திருக்கின்றார்களோ அந்த வீட்டிற்கு கூப்பிட்டவுடனே வருவார் மயுமே அருமையா அவன தேவ பிள்ளைகளே மக்கள் சொல்லுகிறார் காலையில யத்திருக்கின்ற ஒரு மண்ணாவது வெயில் வந்த கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உங்களுக்கு மகிழ்ந்து களிகூறும்படியாக காலி தோறும் காலையில் எங்களை திருப்தியாக்கும் திருப்தி சாப்பிட்டா தானே திருப்தி ஆகும் சாப்பிடாதவர்களுக்கு திருப்தி ஆகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் ஆன அப்படினாலே காலையிலே என்று பக்தன் வேண்டிக் கொள்கிறார் அருமையான தேவைய பிள்ளைகளை அதிகாலை ஜபத்தை நேரப்பட எழும்பி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணிவிட்டு மண்ணாவை வைத்து பழைய தூங்கி விடாது மன்னாவே அடுத்த கொண்டு போய் சமைத்தோ அதை மற்றபடி பல வகையிலேயோ சாப்பிடுவதற்கு ரெடியாகுங்க அப்புறமாக வேதத்தை வாசிங்க வேதாதான் வேதத்தை தான் இந்த மண்ணாலாம் இருக்கிறது ஆன அப்படினா ஒரு அதிகாரமோ ரெண்டாவதிகாரமோ பல அதிகாரமோ ஒரு நாள் படித்தாலும் அதில் ஒரே ஒரு வசனம் நம்மோடு கூட பேசும் நிறைய படிக்கலாம் நிறைய இருக்கு எல்லாமே ஜபம் பண்ண வேண்டும் அடுத்த மன்னாவை முழுவதும் மன்னாவாக இருக்கின்றது உயிரு ஜீப்பமாக இருக்கின்றது காண மாட்டான் கத்தர்வாடினால கிடையாது அவர்கள் முதலாவது சரீரத்தை மரணத்தை அடைந்திருந்தாலும் அது மரணம் அல்ல அது உள்ளே இருக்கிற வெளியே போகிற ஒரு ஸ்டேஜ் தானே ஒளிய மரணம் என்று சொல்வதற்கு இல்லை மரணத்தை பற்றி என்னgetElementById அவர் முதிரு வைத்தியல அம்பாரத்தில் சேர்த்து込まப்பட்டார் என்றுgetElementById என்னgetElementById காலை முடக்கி கொண்டு நித்திரை செய்வார்கள் જીவித்து போவார்கள் என்று தான்getElementById என்னgetElementById உரிய சத்து போறார்கள் என்று எழுதவில்லை அரபினால் தேவனுடைய பிள்ளையிலே அதாவது மர உடல் சரீரத்தை விட்டு பிரிவது அந்த ஆத்மா வாழ்வுதற்கு போகிறது இந்த சடலம் தான் இங்கே கலந்து போறப்படுகிறது என்று நாம் காணினோம் அரபினாரே தேவ சமூகத்தில் இருந்தார்மே அந்த தேவனுடைய பிள்ளையரே காலைதோறும்ன்னாவை புறக்கிக் கொள்ள வேண்டும் இந்த மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரத்தினுடைய அடையாளம் என்ன என்றால் அதனுடைய உட்கருத்து என்ன என்றால் நாம் எல்லாவற்றையும் தேவனத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சுவாசிக்க வேண்டும் காலை தோறும் தேவ சமூகத்தில் போய் ஆயத்தமாய் காத்திருந்து ஆண்டவர் என இந்த நாளுக்கு ஆகாரத்தினால் என்னை திருப்தியாக்கும் என்று நாம் கேட்க வேண்டும் ஆண்டவர் நம்மை போஷித்து திருப்தி ஆக்குவார் வேதாந்தை நாம் படித்து போது படித்துக்கொண்டே வரும்போது அவைகளாக கடந்து போயிடும் நமக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி நமக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்மை நிரப்ப ஆரம்பித்துவிடும் வார்த்தை நம்மளது தேவசத்தமாக துறைக்க ஆரம்பிக்கும் நமக்குள்ள ஒரு திருப்தி உண்டு ஆகிவிடும் அந்த அதிருப்தியெல்லாம் நம்ம விட்டு போய்விடும் அறுபடி நாள் தேவெண்ட பிள்ளைகளை அதிகால வேலையில தேவனை தேடுங்கள் அதிகால வேலையில நீங்கள் தேவனுடைய வேதத்தில் இருக்கிற மன்னாவை பிறக்கிக் கொள்ளுங்கள் அதனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கும் காலையில் நம்ம சிலருக்கு அனுபவம் இருக்குமே எனக்கு அனுபவம் உண்டு அந்த சிலையில பாஸ்ட் வந்து கூப்பிட்ட இருக்கும் சில நேரத்தில் ஐயா ஐயா என்று கதை மாதிரி சத்தம் உழைத்து பார்த்தால் சரியாக காலையில ஐம்பது கேட்ட வார்த்தை சொல்ல இழைப்படைந்தவனுக்கு சமயத்து கேட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும் கத்ராகி ஆண்டவனுக்கு கல்வி மாணி நாவை என்னைதோறும் நம்மை போஷிக்கும் இந்த வேதத்தில் உள்ள அதாவது மன்னாவை நமக்கு தருவதற்காக விரும்புகின்றார் ஆண்டு காலை தோறின காத்திருப்பார் காலையில் என்னை கிரவினால் திருப்தியாக்கிறேன் காலிலோர் என்னை எழுப்புகிறீர்கள் மன்னாவை பறக்க வேண்டு காலையில் காலையில யார் எழும்புகிறார்களோ சிலர் காலையில எழும்புகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை எழும்பி பேருக்காக செய்துவிட்டு பழையபடியும் தூங்குகிறவர்கள் அநேகரும் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரிகின்றது அது அப்படினாலும் அப்படி செய்யாதீர்கள் நீங்கள் காலையிலே தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கிறது அந்த பகல் முழுவதும் உங்களுடைய போஜனமாக இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக உங்களுடைய ஆத்மாவில் ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் நீ காலையில என்னதான் சாப்பிட்டாலும் சரி காலையில் என்னதான் நீங்கள் அனுபவித்தாலும் சரி அதாவது இந்த ஒரு அனுபவங்கள்ல இல்லாவிட்டாலும் உங்களுக்கு திருப்தியே இருக்காது ஆத்மா வெறுமடைந்தது போல இருக்கும் அது அப்படின்னாலே காலையிலே தேவ காத்திருக்க வேண்டும் இந்த உடன்படிக்கை பட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது இந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அதாவது தேவனுடைய ஜனங்கள் இசைவல் ஜனங்களுடைய பின்சந்ததிகளுக்கு சொல்லி கொடுப்பதற்காக வைக்கப்பட்டது இந்த மன்னா காலையிலே அதிகாரியில் பணியோடு பெய்யும் வெயில் வந்தால் உருகி போய்விடும் காலையில் போய் அந்த மன்னாவே புறக்கி சேர்த்துக்கொள்ளும் அன்றைக்கு வேண்டிய அன்றைக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு வேண்டிய மன்னாவே சேர்த்து கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாட்களும் கருத்தர் கொடுத்து கொண்டே இருந்தார் நாற்பது வருஷமாக அவர்கள் விசுவாசத்தில் அந்த மன்னாவை சாப்பிட்டார்கள் கையில் அவர்கள் கட்டித்தோர் கொண்டு போகலை அல்லது வேறு பாத்திரம் பண்ண மாத்திரங்கள் வழியில் சமையல் பண்ணவும் இல்லை அதில் நாற்பது வருஷமாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் பழமையாகவில்லை பாதரட்சைகளும் அன்று போகவில்லை அதாவது சின்ன பிள்ளைக்கு போட்ட நாற்பது வருஷம்னா பாருங்க குழந்தைகளுக்கு போட்ட பாதரட்சையும் வளர்ந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது ஆள் வளர வளர பாதரட்சையும் வளர்ந்திருக்கிறது ஆட்கள் வளர வளர வளர போடுற ட்ரெஸ்ஸும் வளர்ந்து கொண்டே தான் இருந்திருக்கிறது தேவன் செய்த அற்புதமான காரியம் அவருக்கு சாப்பிட உணவை அவர் வானத்தின் கதவை திறந்து அங்கிருந்து வரிசிக்க பண்ணினார் தூதர்கள் சாப்பிடுறப்பத்தை சிறவஞ்சனங்கள் விசுவாசத்தினாலே சாப்பிட்டாரு நம்மை நடத்துகின்றவர்கள் அதாவது நம்மை விசுவாசத்தில் நடத்துகின்றவர்களாக அவர்கள் இந்த விசுவாசத்தில் நடந்து வந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லாதவர்கள் நம்மை இந்த விசுவாசத்தின் பாதில் நடத்த முடியாது அப்படினாலே எதுவாயிருந்தாலும் ஆண்டவரால் கூடும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அவனமாக ஒன்பது நான்கு வாசி அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் மைமை உண்டாவதாக இரண்டாவது தளர்த்த கோல் அதிலே இருந்தது தளர்த்த கோல் இருந்தது எதற்காக அதாவது அன்றிங்களுக்குள்ளே ஒரு குறிப்பை எழுப்பி தான் அறிவுடைய எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சமூகத்துல போய் விழுந்து ஜப்பம் பண்ணிடு நீர் சொல்லு மோச கேட்டார் என்னோட யாரை கூட்டிக் கொண்டு போகணும்னு கேட்டார் அப்போ அண்ணன் ஆகிய ஆர்வனே உன்னோடு சேர்த்துக்கொள் என்று சொன்னார் நீர் சொல்லிதானே நான் செய்தேன் இப்படி இந்த ஜனங்களெல்லாம் இறக்குறவங்க எழுந்து நிற்கிறார்களே என்று தேவசமத்தில் விழுந்து இழந்தார் ஆண்டு ஒரு அவருக்கு ஒரு அருமையான ஆலோசனை கொடுத்தார் என்ன என்றால் அதாவது நீ சொல் பனிரெண்டு கூப்பிடு கூப்பிட்டு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு காஞ்ச கம்பு பச்சை இல்லை காஞ்ச குச்சியை கொண்டு ஒரு சொல் இந்த பனிரெண்டு குச்சியை வாங்கி அதாவது லேவி லேவி கோத்திரத்துக்கு ஆரோவனுடைய பெயரை எழுதி அந்த குச்சியில கட்டி தொங்க விடுங்க மற்ற எல்லாவற்றையும் அந்தந்த கோத்திரத்துடைய பெயரை எழுதி அந்த குச்சியில் தொங்க வேண்டும் பன்னிரெண்டு குச்சியை ஒன்றாக கட்டி பரிசுதலத்தில் கொண்டு வைத்து விடுங்க வைத்து கதவு போட்டி போங்க நாளை குறிக்க விட வந்தபோது அவைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வர வேண்டும் வரும்போது யாருடைய கோல் தொழிற்று கோல் உயிருள்ளதாக இருக்கின்றதோ அவன் தான் தெரிந்து கொண்டவன் காண்பி என்று சொல்லி இருந்தார் பாருங்க அப்படி ஆச்சு சொல்லிவிட்டா நாளைக்கு இத்தனை மணிக்கு கதவு திறக்கப்படும் உள்ள இருக்கிற குச்சிகளெல்லாம் வெளியே கொண்டு வரப்படும் எந்த கோல் துளர்த்திருக்கிறதோ அவனே தேவனால் தெரிந்து ஊழியக்காரன் அவனே ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டவன் மற்றவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பப்பட்டது அப்படியே மறுநாள் குறிக்கப்பட நேரம் எல்லாரும் வந்தார்கள் உள்ளே போகிறது கெட்ட தூக்கி கொண்டு வந்தார்கள் ஆ எல்லா குஞ்சுகளும் குச்சி குச்சிகளும் காஞ்ச வனமாக இருக்கிறது ஆறுவனுடைய கோல் துளிர்த்து வாதுமை களையிட்டு வாதுமை பூ பூத்து வாதுமை காய் காய்த்து வாதுமை கனிகளால் நிறைந்திருந்தது அலையலு ஹலோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இன்று ஊழியம் என்று சொன்னால் நான் பத்திரிகைகளை பார்க்குறோம் அல்லவா அதாவது இப்படி ஊழியர் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது ஊழியத்துக்கு வர்றவர்களாக வரலாம் பத்தாம் கிளாஸ் படித்திருக்கணும் வரும்போது நின்றதெல்லாம் கொண்டுட்டு வாங்க என் அவர்களை ஊழியக்காரர்கள் ஆக்கி சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்பி விடுகிறார் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார்கள் பிரசங்கம் என்ன கற்றுக்கொள்ளுகிறார்கள் அருமையாய் பிரசங்கம் பண்ணுகின்றார்கள் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா லட்சிக்கப்பட்டிருக்கிறானா கற்றுடைய வழியை பற்றியதாவது அவனுக்கு தெரியுமா என்றால் தெரியாது தெரியவே தெரியாது அதுதான் நிக்கோ அங்கே ஆண்டவராஜேவன் நிக்கோத மடத்தில் சொன்னார் அல்லவா ஒரு போதகனாக இருந்தோம் மறுபடி பிறக்கிறது என்று மறுபடி பிறக்கிறது என்ன என்று உனக்கு தெரியாமல் போயிட்டு என்று சொன்னார் நீ போதன் ஆனால் மறுபடி மறக்கிறனால் என்ன என்ற கேள்வி கேட்கிறாயே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நார்வனுடைய கோல் துளிர்த்திருந்தது அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஊழியத்திற்கு ஏற்பட வேண்டும் தானாக ஏற்படுகிறவர்கள் துளிர் மாட்டார்கள் அவர்கள கனிகளை காண முடியாது அவர்கள எந்த செயல்முறைகளும் இருக்கா தேவனால் அழைக்கப்பட்டவன் நிர்பந்தத்தினால் சிலர் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவர் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிற இந்த ஊழியத்திற்கு இந்த ஊழியத்திற்கு தானாக ஒருவரும் ஏற்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று நாம் காணுகின்றோம் காஞ்சிய குச்சியும் தளர்விட்டு காய்த்து கனிகளால் இருந்தது அந்த குச்சிக்குரிய மனிதன் தேவனால் தெரிந்து அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தேவன் தெரிந்து அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்றால் அவனை கண்ட உடனே பேய்கள் ஓடும் அவன் பிரசங்கித்தால் பாபிகள் மனம் திரும்புவார்கள் எப்பேற்பட்டியா இருந்தாலும் குளமாக்குவார் அவர்கள் மன்றாட்டை கேட்டு மக்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நான் காணுகின்றோம் அப்படி நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் ஆரோன் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த கோல் ஆறுவனுடைய தொழிற்ச கோலை வைக்க வேண்டும் என்று சொல்லிருந்தார்ையா கடைசி காலத்தில் இருக்கிற நம்ம நம்ம நம் அதை தெரிந்து கொள்வதற்காக இலையிலா ஊழியத்துக்கு நான் வர்றேன் நீ வர்றேன் நீ வரேன்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க கருத்து என்ன சொல்கிறாரு தான் சொல்லுகிறார் குச்செல்லாம் சேர்த்து கட்டி வைங்க எது தொடர்விடுகிறதோ எது தொடர்விட்டிருக்கிறதோ அவ அந்த அந்த மனிதன் ஊழியத்துக்குரியவர் மற்றபடி எல்லாரும் ஆஞ்சி இருக்கிற பயவுழுது எல்லாரும் ஊழியக்காரர்கள் அல்ல அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் இங்கே அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு தான் உடன்படிக்கப்பட்ட கோல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது இன்றைய வரைக்கும் நமக்கு படிப்பன என்ன தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டும்தான் இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் மற்றவர்கள் சொல்லுகிறது அருமையான தேவடைய பிள்ளைகளே இந்த நாள் கீழே நாம் என்ன பார்க்கின்றோம் கற்றை பிள்ளைகளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்விடும் என்று வேதம் சொல்கிறது எண்ணாமத்தின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் நீ இஸ்ரவேடையுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய் அவர்களுடைய ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசரிப்பு கூடாத நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானம் ஆகிய சாட்சிப்பட்டிக்கு முன்னே வைக்க அப்பொழுது நான் தெரிந்து கோல் துளிர்க்கும் இப்படி இஸ்ரேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முருமறுக்கு அவர்கள் முருமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார் அந்த கோயின் கூடாரத்திலே கத்துடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது தொழிறுற்றபடியினால் இவர் தொடர்ந்து கட்டுரை ஊழியத்தில் ஈடுபட்டார் என்று நாம் வாசிக்கிறோம் இனி நடக்க போகிற சம்பவங்கள் அதாவது உலகத்தினுடைய நெருக்கடிகள் இந்தியா சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் போது நெருக்கடியான ஒரு காலத்துக்குள்ளோம் இந்த காலத்திலையும் கர்த்தராய தேவன் புதுமையான காரியங்களை செய்வார் செய்வார் மத்தியில் பற்றிய பயம் உண்டாகும் முடியாத கத்தர் செய்வார் அப்படிப்பட்ட காரியம் யாரை கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை கொண்டு செய்வார் மற்றபடி இன்றைக்கு எவ்வளவு ஊழியர்கள் நடக்கிறது பாருங்க அந்த ஊழியங்கள் எல்லாம் நின்று போய்விடும் நாங்கள் இந்த மண்டைக்காட்டு கலவரம் நடந்து பாருங்கள் நடந்தபோது நாங்கள் ஏதோ ஒரு ஊழியத்துக்காக வந்திருந்தோம் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ நாங்கள் வள்ளியூரில் இருக்கிறோம் இங்கே வந்திருந்தோம் வந்திருந்த போது இங்கே தெரிந்த ஊழியக்காரர்களெல்லாம் பேண்ட் ஷர்ட்டோட ஜிப்பா வேஸ்டி அல்லது அப்படி இருந்தவர்கள் எப்பொழுது கீழ கருப்பு பேண்டும் மேலே ஒரு ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு அப்படி என்னையா நீங்கள் கேட்டோம் இல்லையா ஜிப்பா ஓட்டவெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க அனுப்படினால நாங்க எங்க உருவத்தையும் ரூபத்தை மாற்றிக்கிட்டோம் இல்லைனா ஊழியர் செய்ய முடியாது பாருங்க ஊழியர் செய்ய முடியாது அல்லவா என்று சொன்னார்கள் இவர்கள் கருப்பு பேண்டு போட்டாலும் ஊழியர்கள் இப்ப போட்டாலும் ஊழியர் செய்ய முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் தெரிந்து இருந்தால் அவன் மூலம் நடக்கிற கிரியைகள் என்பது வித்தியாசமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நமக்கு ஒரு பாஸ்டர் உண்டு அந்த கலவர நேரத்தில் ஒரு குறிக்கப்படும் நேரம் போகும்போது நெத்தியில் பட்டையடிக்காதவனே இறக்கு விட்டு அடி நடக்குது இப்படி இருக்கும்போது அவர் அங்கே ஒரு ஊழியத்துக்கு போகணும் அப்போ அவர் கேட்டார் பாஸ்ட ஐயா நான் அங்கே போய் சார் ஒருங்கிச்சுப்பா இளத்தி பேக்கில் வைத்து கொண்டு சட்டம் வேஸ்ட்டியோட போகிறேன் அங்கேயே போயிட்டு அங்கே போய் ஊழியம் நடத்தும் போது அதை போட்டுக்கிட்ட போய் கிளச்சி வைத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொன்னார் அப்படி வேண்டாம் இஸ்ரேல் இஸ்ரேலில் இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரேலின் ராஜா ரூபத்தை மாற்றி யுத்தத்தில் போனான் அப்படினாலே அம்பனால் ஏகப்பட்டு சத்து நாம் ரூபத்தை மாற்ற வேண்டாம் இதுதான் கடைசூலியமாயிருந்தால் இதுதான் கடைசூலியமாயிருந்தால் இதோடு எங்க போனோம் அங்கே போனோம் பரலோகம் போய் சேரணும் நாம இந்த புதிய பிடிச்சுக்கிறேன் அதாவது இந்த சூழல கத்தர் செய்கிறா என்கிறதான் நான் பார்க்கணும் அவர் அந்த காம்பௌண்ட போறதுக்குள்ள பத்து தடவை திரும்பி பார்த்திருப்பார் எதற்கு என்மேல் பார்க்க முடியுமா என்பது இவங்களை பார்க்க முடியுமா அவர் பார்க்கிற பார்வையில நமக்கு தெரியுது என்மேல் இவர்களை பார்க்க முடியுமா வருவோமா திரும்பி என்று பார்க்கிறார் போதும் பார்க்கிறார் நாங்களும் பார்த்தோம் போன அந்த குறிக்கப்பட்ட இடம் வந்தது இவர் போய் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துகிட்டார் டிரைவருக்கு எதிராக இருக்கிற அந்த சீட்டில் உட்காந்துவிட்டேன் உட்காந்துவிட் சே எடுதேன் உட்காந்தா அந்த இடம் வந்த உடனே எல்லோரும் இறங்க இறக்கி நாமம்பு சார் எல்லோரும் அப்படின்னா இவர் திப்பாவோடு இருக்கிறார் உடனே ஒரு பெரியவர் எழும்பிறார் எழும்பிட்டே அவ்வளோ பெரிய இறைச்சிக்கு அந்த பெரியவரை தொடாது பெரியவரை தொடாத மற்றவங்களெல்லாம் எதோ பண்ணிக்க என்று சொல்லிவிட்டா அவர் கொஞ்சம் அதிகாரங்களால் கட்டுப்பட்டு அப்படி அவர் போனார் ஊழியத்தை முடிச்சிட்டு வந்தார் ஐயா இந்த ஜிப்பா போடாமல் போயிருந்தேனா இன்றைக்கு என்னை கொன்னே இருப்பான் என்னை நொறிக்கியிருப்பான் இன்றைக்கு இந்த ஜிப்பா போட்டு போனனால இன்றைக்கு நான் பிழைத்து வந்திருக்கிறேன் அலையிலொய்யா அலையலையா நமது ஆண்டவர் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருப்போம் அதாவது தேவன் நம்முடைய ஊழியத்துக்கு நம்ம அழைத்திருப்பாரா ஆதா நான் என்னுடைய எனக்கு தேவை கொடுத்த போதுன்னு என்னுடைய அறிவு என்றால் மறிப்பதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு யார் நியமிக்கப்படவில்லையோ அவர்களுடைய தலையில் உள்ள ரோமும் ஒரு ரோமத்தை அசைக்க முடியாது இதுதான் நம்முடைய கருத்து அலையலோயா சட்ட திட்டங்களை நாம் மதிக்கிறோம் இவைகளுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலத்தில் அத்தனையும் இருக்கும் கனி இல்லாத மரத்தை தேடி பறவைகள் வருமா வரா கரி எந்த மரத்தில் இருக்கிறதோ அந்த மரத்தை தேடிதான் பறவைகள் வரும் அதே கனி இருக்கிறதோக்கள் சேர்வார்கள் இருக்கிறார் அவர் மிலிட்டரி மிலிடன் அங்கிருந்து எங்களுக்கு தெரியப்படுத்தி பாசுக்கு தெரியப்படுத்தி நம்ம ஒரு கன்வென்சன் நடத்துங்க அத்தனை செல்வம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருந்தார் அப்படியே கன்வென்சனுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கும்போது அப்பா சொன்னார் அப்பா சேர் டீக்கனார் சொன்னார் நீ கன்வென்சன் நடத்தினால் கல்லெடுத்து எறிவார்கள் அது நீ யோசித்துங்க என்று சொன்னார் அவர் சொன்னார் கல்லெடுத்து எறிவார்கள் என்று பயப்படுகிறீர்களா நாங்கள் குண்டு சத்தம் எல்லாம் கேட்டு இங்க விழு பக்கத்துல குண்டு குழும் வடித்து கிடப்போம் இங்கே குண்டு விழுந்து குண்டு விழுந்து எங்க மேல விழும் அந்த சத்தத்தை கேட்ட காது கல்லறிக்கு பயப்படுமா அலையலோயா கல்லறிக்கும் மண்ணறிக்கும் பயப்படாது என்று சொன்னார் கண்ணூர் சொன்ன நடந்தது சபையும் உருவாகி ஆலயமும் கட்டப்பட்டது ஆராதனை என்று நடக்கிறது அலையலோயா அது அப்படினால அருமையான தேவையுடைய ஆண்டவர் எல்லார்களையும் பயன்படுத்த முடியாது தேவனால் அழைக்கப்பட்டவர் அவைகளை சொல்லி ஆண்டவரிடத்தில் கருத்து செய்வார் அலையிலுயா அலையா அலேலுயா அப்படினால தேவனுடைய பிள்ளைகளின் இந்த கோல் ஆரோருடைய தொழிற்த்த கோல் உடன்படிக்கை பட்டிக்குள் வைக்க வேண்டும் பின்னாலே உள்ளவர்களிடம் தாந்தோழித்தனமாக ஊழியம் என்று சொல்வது பிழைப்புக்காக ஏதோ புகழுக்காக ஏதோ ஒரு கட்ட நோக்கத்தோடு ஊழியங்களுக்கு எழும்புவார்கள் அந்த ஊழியத்தை அங்கீகரிக்க கூடாது அது என்னுடைய ஊழியம் அல்ல என்னால் அழைக்கப்பட்டவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற அறிவை பின்னால் இருக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த உடம்படிக்கை அந்த கோல் வைக்க வேண்டும் தளர்த்த கோல் வைக்க வேண்டும் என்று பிள்ளைகளை தானாக ஏற்படக்கூடாது அப்போ சொல்வரின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை ஒருவர் வாசிக்கிறார் அப்போ சொல் பதிமூன்று அவர்கள் கர்த்தனுக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவலையும் நானையத்த ஊழியத்துக்காக அவளை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழா பற்றினார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர்கள் போதகர்களும் தீர்க்க தரிசிகளுமாயிருந்தார்கள் நான் அழைத்து ஊழியத்திற்கு இவர்களை பிரித்து விடுங்கள் என்று உண்டாயிட்டு என்ன பண்ணினார் அடுத்த அப்போது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் மய்மை உண்டாவதாக ஐந்து வகையான ஊழியம் இருக்கிறது சொல்லுவாங்க அது நீங்க எந்த ஊழியா செய்யறீங்க யாராவது புதுசாக வந்தா கேட்பாங்க ஐந்து வகை ஊழியம் இருக்குது உங்களுக்கு எந்த ஊழியம் நான் பேப்பர் ஊழியம் செய்யறேன் பேப்பர் ஓழியன்னு ஒரு ஊழியம் பைபிள் இல்லையே சுயாதீன ஊழியம் என்ற ஒரு ஊழியம் பைபிள் என்றால் எங்க போடுவோம் எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க உங்களை காணிக்க இங்க அனுப்புங்க அது ஒரு ஊழியம் வேதத்தில் அந்த ஊழியம் இல்லை பவுனும் பர்ணபாசம் அவர்கள் போதைகிறான் தீர்க்க தரிசன தீர்க்க தரிசனம் சபையில் எல்லா மக்களுக்கும் கத்திர வரம் கொடுத்தா யாருமே தீர்க்க தர்சனம் பேசல எல்லாரும் தீர்க்க சொல்ல வேண்டும் என்று எல்லாரும் அந்நியவாசம் பேச வேண்டும் சொல்ல வேண்டும் என்றுதான் பர்சுத்வனுடைய விருப்பமாக இருந்தது அப்படி போல தீர்க்க தரிசன போதக ஊழியமும் செய்தார்கள் இப்படி இருக்கும்போது அங்கிருந்து ஆவியார் அவர் பேசிட்டார் நான் அழைத்த ஊழியத்திற்காக பாவனையும் பண்ணபாவையும் பிரித்து விடுங்கள் அவர்களை உங்களோடு சேர்க்காதீர்கள் உங்களுடைய உங்களுடைய அளவில வைக்காதீர்கள் அவர்கள் உழைத்து அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது உபவாசத்தவர்கள் கைகளை வைத்து அனுப்பினார்கள் என்ன நடந்தது பாருங்க மருத்துவர் எழும்பினார்கள் நிழல்பட்டால் ரோஹிகள் சதுக்கியமானார்கள் இவர்களுடைய உருமாளை கொண்டு போட்டுவிட்டாலே ரோஹிகள் சோமாகி விடுவார்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய கோல் துளிர்க்கும் பார்க்கிறவர்களுக்கு தெரியும் அவள் ஆவிக்குரிய கனி இருக்கும் எத்தனை கார்டு பட்டி நாங்க கோயில் பட்டிக்கு முதல் தடவை கோயிலுக்கு ஒரு இடம் வாங்கிக்கிறது அதை பார்க்கிறதற்காக சொன்னோம் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துக்கு போன உடனே ஒரு வயசான பாட்டி கெட்டவார்த்த போட்டு எங்களை ஏசு கெட்டவார்த்த அப்படி ஏசு அப்போ நமக்கு ஒன்றுமே விளங்கலை பார்த்ததில்ல இன்றைக்கு தான் பார்க்குறாங்க அங்கே ஒரு ஊழிக்காரன் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டு போயிட்ட அப்படின்னா இந்த ஊழிக்காரெல்லாம் இதய பட்டியலில் வைத்து ஊழியம் என்றால் இப்படித்தான் இருப்பான் எல்லாரும் என்று ஏச ஆரம்பித்தார் அப்போ எங்களோட நம்முடைய விசுவாசம் ஒரு ஏட்டு அவர் ஏட்டு போலீஸ் நம்மளோட வந்திருந்தார் அவர் அந்த சொல்லி அம்மா நீ நினைக்கிறபடி உள்ள ஊழியங்க செய்யலை கடவுடைய ஊழியக்காரங்க என்று சொல்லி அப்புறம் அவங்க இல்லை யார் தெரியாமல் சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் ஊழியங்கள் கடவுழியங்கள் உலகத்தில் நடக்கிறது தேவரா அழைக்கப்படாத தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் நாலு வசனத்தை படித்து கொஞ்சம் மக்களை அழ சிரிக்க வைக்க பேச்சு திறமையுடையவர்கள் நல்லா பாட தெரிந்தவர்கள் ஒழித்து இறஞ்சி விடுறோம் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது எந்த தொடர்பும் இல்லாதவன் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது வன்மையாய் கண்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார் பொதுவான நிறுவனம் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தில் என்ன சொல்லுகிறார் பாருப்பு அழைக்கப்படாதவன் போதகனாக இருக்க கூடாது தேவனால் அழைக்கப்படாதவன் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் இந்த கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் உலகத்தில் இருக்கிற எல்லா உத்தியோகத்தை ஒன்னில் இருக்கிற கணத்தில் கொஞ்சம் எடுத்து யோசோ அவ்வளவு பெரிய கணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அழைப்பு அழைப்பு இல்லாதவன் ஊழியம் செய்யக்கூடாது என்கிறதை எல்லோரும் அறிந்து கொள்ள இந்த ஆரோனுடைய கோலை உடன்படிக்கப்பட்டுக் வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தார் ஆனால் இந்த உடன்படிக்கப்பட்டுள்ள மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம் ஆர்வனுடைய கோல் இரண்டும் இருந்தது மூன்றாவதாக மண்ணா வைக்கப்பட்டிருந்த பொற்பத்திரமும் ஆர்வண்டை துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன மலையில் இருந்து வார்த்தையை எழுதி தர கொண்டு வந்த அந்த பத்து கற்பனைகள் ரெண்டு பலகைகள் அடங்கிய கற்பலகை பத்து கற்பனைகள் உள்ள அந்த பலகையே அந்த உடன்பிடிக்கப்பட்ட வைக்க வேண்டும் இல்லையில உடன்படிக்கப்பட்டிக்குள் வைக்க வேண்டும் தேவ நிலத்திலிருந்து தேவ நிலத்திலிருந்து செய்தி பெறாதவன் கற்றை வார்த்தை சொல்லக்கூடாது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த மோச நாற்பது நாள் மலையிலிருந்து தேவன் சொல்ல கேட்டு பெற்றுக் வார்த்தையை ஜனங்களுக்கு அவர் போதித்தார் முதலாவது கர்த்தர்தனுடைய எழுதி கொடுத்தார் முதலாவது தேவனே பலகை செய்து அதில் இந்த கற்பனைகளை எழுதி கொடுத்தார் ஒரு அது உடைந்து போய்விட்டு உடைத்து விட்டார் திரும்ப செய்து கொண்டு வர சொல்லி அது இந்த கற்பனைகளும் எழுதப்பட்டிருந்தது அந்த ரெண்டு பதகைகளையும் இந்த உடன்படிக்கை வைக்க வேண்டும் என்று கத்தனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது ஹலோயா ஹலையலோயா தேவனுடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை மனிதன் தன்னுடைய சொந்த ஞானத்தினாலே அறிவினாலே உள்ள வார்த்தைகள் சொல்லக்கூடாது கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறதாவது என்று எலியா சொன்னார் கர்த்தராய் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகின்றேன் என்னுடைய வார்த்தை நாலே பனியும் மழையும் தேசத்துல பெய்யாது என்று சொன்னார் என்னுடைய வார்த்தை என்னதான் அவர் கருத்துடைய வார்த்தையை சொல்லுகின்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அறிய வேண்டும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் தேவத்தில் தான் வார்த்தை பற்றி சொல்லுகின்றார்களா தேவ வார்த்தை தான் நமக்கு அறிவிக்கப்படுகிறதா என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகத்தில் என்னென்னா நடக்குது பாருங்க மக்களுக்கு பெ விரும்புகின்றோ அதற்கு என்ன செய்வர்கள் அது வழி எடுக்கும் முதலாவது ரோஹியா வருகின்றவர்கள் கஷ்டப்படுவார்கள் ஆபரேஷன் என்றால் அதாவது புண்ணை புதுக்கி சீல் எடுக்க வேண்டும் என்றால் வரைக்குமே என்று கஷ்டப்படுவார்கள் சீலை புதுக்கி எடுத்துட்டு எண்ணெய் பூசினால்தான் அது சுஸ்தமாகும் அதே வண்ணமாக இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த ஆரோனுடைய துளித்த கோல் அங்கே நாம் முதலாவது பார்த்தோம் அழைப்பை பற்றி இரண்டாவது பார்த்தோம் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற காரியம் இரண்டு கற்பலகைகளும் பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டும் இரவும் பகலும் நாற்பது நாள் கத்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளின் பலகையில் எழுதினான் இரண்டேயும் காத்திருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை மக்களுக்கு பெற்று கீழே கொண்டு வந்தார் என்று நாம் காணுகின்றோம் செய்கிறது யார் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறது யார் தேவனுடைய வார்த்தை இல்லாதவன் தேவனுடைய வார்த்தை என்று அறிவிக்க கூடாது பைபிள் இருக்கிறது என்றால் அதாவது நமக்கு போதை போதை கட்டளை வேணுமே அதை எனக்கோ சொன்ன பிள்ளைகளே ஊழியர் வரும்போதெல்லாம் அநேக நான் வருகிறேன் நீ என்று சொல்லாமலே அதற்காக அவர்கள் விரும்பி எனக்கு தெரியும் விரும்பி இருக்கிறது நாம் அவர்களை இது முடியாது சிலருக்கு காலங்கள் இருக்கும் சிலருக்கு வாஞ்சை விருப்பங்கள் இருக்கும் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு டோட்டி இது ஒரு முக்கியமான ஒரு வேலை இந்த ஊழி என்று சொல்வது எல்லாரையும் இதை செய்யக்கூடாது பைபிள் எடுத்து போதிக்க வேண்டும் என்றால் அந்த அழைப்புடையவன் அதை செய்ய வேண்டும் அழைப்பு அந்த வேலையை செய்யவே கூடாது அலையலுயா அப்படி செய்து சிலர் பாதிக்கப்பட்டும் போய்விட்டார்கள் என்று எங்களுடைய ஊழி காலத்தில் எங்களுக்கு தெரியும் அவருடைய வற்புறுத்தலுக்காக சிலர் எடுத்து போட்டிருக்கோம் அவர்களால் ஊழியன்றால் அந்த அன்று இருந்ததை விட நிலைக்கு மேல்நிலைக்கு வருகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் ஆனால் அப்படி நான் தேவனுடைய பிள்ளைகளை இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தேவனிடத்திருந்து காத்திருந்து செய்தி பெற்றவன் தேவர் செய்தியை சொல்ல வேண்டும் என்று கற்ற வார்த்தை சொல்லு ஒன்று அதிகாரம் இருபத்தி நான் உங்களுக்கு பெற்றுக் கொண்டேன் என்னவெனில் காட்டி கொடுக்கப்பட்ட பெற்றுக் கொண்டேன் அதுவரைக்கும் என்றால் அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை பஸ்காவாக ஆசிரித்து வந்தார்கள் தேவனுடைய கட்டளையின்படி அந்த குறிக்கப்பட்ட நாள் வந்த போது அவர்கள் அந்த பஸ்காவை பழைய பஸ்காவை ஆசரித்தார்கள் இவன் புதிய பஸ்காவாகிய நமக்காக அடிக்கப்பட்ட கத்தனாகி இந்த பஸ்காவாகிய பெருவிருந்தை ஆரம்பிக்க வரும்போதும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் முன்பு ஆசரித்தது போல பழைய பஸ்காவை ஆசிரித்து புதிய பஸ்காவை ஆசிரித்தார்கள் எப்படி அதாவது அங்கிருந்து அவர்கள் வீட்டிலிருந்து சாப்பாடுகள் எல்லாம் பண்ணி வந்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த பஸ்கா சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு விட்டு அப்புறமாக திருவிருளை ஆராதித்தார்கள் அப்படிதான் பவுன் சொன்னார் உங்களுக்கு புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் வீடு வாசல் இல்லையா இல்லாதவர்களை அவமானப்படுத்துவதற்காக இப்படி பண்ணுகின்றீர்களா அதாவது நல்ல உயர்ந்த ஆகாரம் உள்ளவான் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னாக சாதாரண ஆகாரத்தை சாப்பிடுகிற சாப்பிடும்போது அந்த எளிய ஆகாரத்தை சாப்பிடுறவங்களுக்கு அதை கண்டு மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவர்களுக்கெல்லாம் இப்படி உயர்ந்த ஆகாரம் சாப்பிடுறாங்க ஒழு உண்டிட்டுவர் ஜம் எ வேண்டும் என்று தேவனிடல கேட்டார் அப்படிதான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார் இந்த பிரகாரம் ஆசரிக்க வேண்டும் அதைத்தான் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இப்படி ஒப்புவிக்கிறது கர்த்தரத்தில் பெற்றுக் கொண்டேன் என்று சொல்ல கற்றுக் கொடுத்தபடி நாளை தேவர் ஊக்கார் என்று சொன்ன சொல்லுகிறார் கர்த்தர் சொன்னார் கர்த்த வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லவனாக அவன் இருக்க வேண்டும் அவன் தேவ நிலத்தில் செய்தி பெறுகிறவனாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக உடன்பிடிக்கப்பட்டு வைக்க வேண்டும் என்று கருத்திரு மோசலோயா உலக உள்ளளவும் இப்படியே இருக்க வேண்டும் ஆர்வமனை போல் யார் அழைக்கப்படவில்லையோ அவர்கள் இந்த ஊழியர் வரக்கூடாது போல தேவ சோபத்தில் காத்திருந்து யார் தேவ செய்தியை இல்லையோ அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது அறிவிக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் என்றால் எல்லோருக்கும் இல்லாவிட்டாலும் அநேகருக்கு அது பிரயோஜனமாக தங்களை குறித்து பேசுகின்றது போல தங்களுக்காக தருகின்றது போல அந்த செய்தி இருக்கும் அலே லூயா அலேலுயா அறுபடி நாள் தேவனுடைய பிள்ளைகளை தேவ செய்தியை பெற்றவர்கள் தேவ செய்தியை சொல்லவர்கள் சொல்லக் கூடாது சங்கீதம் எட்டு சங்கீதம் பதினோராம் எட்டாம் சங்கீதம் பதினோரா கூட்டம் மிகுதி அது பிரசித்த வசனம் தர வேண்டும் ஆண்டவர் வசனம் தர வேண்டும் என்றால் தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் தேவ சோபத்தில் காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் போது கர்த்தர் வசனம் தருவார் ஹலே லோய்யா வசனம் தந்தார் என்று இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் தந்த வசனம் தான் ஹலே கர்த்தர் கொடுத்த வசனம் அறிவிக்கப்படுகிறது உலகத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் ஊழியம் என்று எண்ணி கூடாது நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தருக்குத்தான் ஆராதனை செய்யப்படுகிறது என்று எண்ணி விடக்கூடாது எப்படி இயேசுவின் நாமத்தினால ஆராதனை செய்கிறவளை நாம் கனம் பண்ணுகின்றோம் அவளை நாம் மதிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய கர்த்தர் வசனம் கூட்டம் கர்த்தர் வசனம் தரணும் பைபிள்ல வசனம் இருந்தாலும் கர்த்தர் வசனம் தரணும் அப்படின்னு சமத்துல காத்திருந்து கேட்டு பெற்றுக் கொண்டு அது மக்களுக்கு சொல்லணும் அது மக்களுக்கு அன்றைய ஆகாரமாக இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஐக்கியத்துக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் நம்முடைய விசுவாச மக்களுக்கு உள்ள என்ன என்கிறத நாமும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா மற்றவங்க சொல்லும் போது அது நடக்கு இங்கே இது நடக்குது அப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லும்போது ஒருவேளை என்ன என்ன கிரி எங்கே யாருக்கு தெரியும் அருமையான தேர்வு பிள்ளைகளே என்ன கிரி எங்கே நடக்கிறது இன்னைக்கு எப்படியெல்லாம் ஊழியர் நடக்கிறது விரல் எப்படி என்ன ஒரு சத்தம் கொடுத்தோட எல்லாம் மயங்கி மயங்கி பத்து பத்துனு நல்லா வருகிற்களுக்கு கீழே போட்டு விருந்தது டிவியில் போட்டு காட்டுற நல்லா வந்த பெண்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க இவரு சத்தம் கொடுத்த பிடிக்கிறதுனால பேர் இதுவாக கத்துடைய ஊழியம் இதுவா தேவன் செய்கிற கிரியைகள் வேதத்தில் அப்படி எங்கேயாவது இருக்கிறதா அசுத்தாய் பிடித்தவர்கள் அப்படி அலறு இடித்து ஓடினது விழுந்தது உருண்டது என்று இருக்கிறது நல்ல விதமான சொஸ்த புத்தி உள்ளவர்களை கீழே போட்டு அது அப்படி நல்ல பற்றி சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஊழியம் என்ன நம்முடைய சபையுடைய ஊழியத்துக்கு என்று போன எத்தனை பேர் மண்டலாய் வந்து நம்முடைய ஜோமன வந்திருக்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் நல்லா தான் போயிருப்பார்கள் எழுப்பதிலான பிரசங்கத்தை கேட்ட உடனே ஒப்பு கொடுத்து கையை தூக்கி விடுவாரு கடைசியில் சொல்வாரு ஊழியத்துக்கு கை தூக்குங்க என்று சொல்லி அனுப்பிவிடும் அந்த எழுப்புகள் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அங்கே போய் எங்க ஆவிகளை துரத்த போகும்போது நீங்களும் போய் கை வைங்க நீங்களும் போய் துரத்துங்க நீங்களும் மேலே கைகளை வைங்க என்று இவர்களை ஊக்கப்படுத்தி அனுப்பிவிடுகிறது ரஷிக்கப்பட்டிருக்கிறாரா ஊழியத்துக்கு அழைப்பு உண்டா இது யார் என்று தெரியாமல் அனுப்பிவிடும் சாத்தானுக்கு தெரியும் இவர் யாரு அப்படின்னு அவனுக்கு தெரியும் அவன் ஆவியா இருக்கிறான் அப்படின்னால பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் எழுபரத்தை போனார்கள் பவளுடைய ஆண்டவருடைய நாமத்தினார என்று சொல்லி கைய வைத்தார் இவ மேல சாடி வஸ்திரத்தெல்லாம் கிழித்து விரட் என்ன சொல்றது பவலையும் தெரியும் பவளுடைய ஆண்டவரையும் தெரியும் பவலையும் தெரியும் பவல் யாருன்னு தெரியும் ஆண்டவர் யார் தெரியும் நீ யார் என்ன துரத்த வருகிறது அருமையான தேவைய பிள்ளைகளை தேவ அழைப்பு போஷிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும் தேவ நிலத்திலே பெற்றுக்கொண்டவனா இருக்க வேண்டும் தேவ நிலத்திலே இருக்க வேண்டும் மண்டபத்து முகப்பல எழுதி போட்டிருக்காங்க பாருங்க தேவனால் இருக்க எல்லாருக்கும் தெரியும் தேவனால் தானே இது உண்டாச்சு தேவனா இல்லாமல் நம்மளால் ஒன்றும் கிடையாது நம்மளால் ஒன்றும் உண்டாக்க இயலாது அது எப்போ அந்த வசனம் அதாவது அந்த இந்த ஆலயம் கட்டி முடித்த போது அந்த வசனம் எழுதப்பட்டது மற்றவர்கள்லாம் அதுக்கு பிறகுதான் உருவாச்சு சீப் ஆசிங்க வந்திருக்கும்போது மேலே அறி பார்த்துட்டு மேலே கையொரித்தார்கள் கையொரித்து சொன்னார்கள் அது கடவுள் தான் காப்பாற்றணும் என்னை ஆளமான பணம் வேண்டுமே என்று சொல்லிவிட்டு திரும்பி அந்த ஆராயத்திரி முக பிள்ளை இந்த எழுதி போட்டிருக்க நம்முடைய மக்களுடைய தியாகம் பிரயாசம் இங்கே ஏழைகளுடைய அதாவது சில்ற காசுகளை வைத்து இந்த வேலைகள் தேவனால் ஆயிற்று அருமையான தேவையான விசுவாசத்தை வெற்றி பேசுகிறோம் எப்படினால்தான் அதாவது மண்ணா வைக்கப்பட்ட புறப்பாத்திரத்தை அதற்குள்ளே வைக்க வேண்டும் நாம் விசுவாசத்தை பற்றி விசுவாசத்தில் நாற்பது வருஷம் அவர்கள் ஆக ஆரம்பிச்சது பயணப்பட்டார்கள் நாம் இதுவரைக்கும் அந்த விசுவாசத்தில் கடந்து வந்திருக்கின்றோம் ஆர்வனுடைய தொழிற்சகோல் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே குருஜிதைப்படுத்த முடியும் கருத்து அந்த கிரியைகள் நம்மளிருந்து நடப்பிக்கின்றார் தேவன் நம்மளுக்கூட இடைபடுகிறார் அலேலுயா அலுயா தேவ அதிகாரம் இன்று கிரிய செய்கிறது இன்னும் கிரிய செய்யப் போகிறது கூடுதலாக அப்படிப்பட்ட வேலைக்குள்ள வந்திருக்கிறோம் பிளங்கு எல்லாரும் முழங்கி போட்டனர் நடக்கக்கூடிய கிரியை அடுத்து அப்படித்தான் இருக்கும் போல் தெரிகின்றது அதிகாரம் பெற்றவர் தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு ரூபாய் போர்க்கொடி தூக்கும்போது இதுவே சம்பவமாக இருக்கின்றது தேசத்தில் எதுவும் நடக்கட்டும் கர்த்தனமோடு இருக்கிறார் ஆர்வனுடைய துணித்த கோல் உடன்படிக்கை இருக்க வேண்டும் மூன்றாவது தேவரிடத்தில் செய்தி பெற்றவராக தேவரிடத்திலிருந்து வார்த்தை பெற்று மக்களை கொடுக்கிறவராக இருக்க வேண்டும் ராத்திரி போறாங்க நெற்றில உட்காந்து சனிக்கிழமை போறாங்க நெற்றில் உட்கார்ந்து பேசுக்கள் எடுத்து பார்த்து அதில் இருந்த செய்திகளை எடுத்து சபைக்கு செய்தி கொடுப்படங்களை நடக்கிறது அந்த செய்தியில் கத்தோடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் லே லுயா தேவ சமூகத்தில் காத்திருந்து கத்தர் வசனம் தந்தார் வசனம் கத்தர் தந்தார் கத்தர் வசனம் தந்தால் அதை பேசுகிறேன் என்று சொல்லும் முடியாக இருக்கிறவரு தேவனுடைய ஊழியக்காரன் ஹலோய்யா அந்த வார்த்தையே மக்களுக்கு போஜனமாக இருக்கும் மக்களை அது பலப்படுத்துகிறதா விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றுகிறதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அதற்காக இருக்கிறார் நன்றி செலுத்துகிறார் அவர்கள்தான் வகையறுத்து சொல்ல முடியும் அப்போ சில சொல்லிவிட்டார் திருவிருந்து நடத்துவது இப்படி அல்ல என்று நான் கர்த்திடத்தில் உங்களுக்கு ஒப்புவிக்கிற அந்த வாரித்த கத்திடத்தில் பெற்று கொண்டேன் அது ஏனென்றால் அது என்னவென்றால் கர்த்திருதான் எப்படி என்று சொல்லி அந்த திருவிருந்தை அவர் நம்ம முக்கள் மத்தியிலே நடத்துகிறார் ஹலையிலுயா மாதிரியை காண்பித்தார் இன்றைக்கு எத்தனை இடத்துல கால்கழுவாத திருவிருந்து எத்தனை இடத்துல பாவ அறிக்கை எத்தனை இடத்துல இன்றைக்கு மாதம் ஆறு மாதம் இருக்கா வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிருந்து நாம் பார்க்கின்றோம் நமக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கின்றார் ஹலோயா எப்படி ஞானஸ்தான் கொடுக்கணும் எப்படி திருவந்து கொடுக்கணும் எப்படி நடத்தணும் என்று நமக்கு ஆலோசனை அவர் தருகின்றார் அந்த ஆலோசனைபடியே செய்யப்படுகிறது அனுப்பப்பட்ட மனுஷனத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும் ஹலே அலுயா அவன் அந்த வார்த்தையை மக்களுக்கு கொடுப்பான் அப்போ சில ஊழியம் என்றால் என்ன அப்போ சில ஊழியம் என்றால் என்ன பைபிளில் இருக்கிறதா அப்போ சில ஊழியம் என்று சொன்னால் அவ்வப்போது ஜெபம் பண்ணி அவரவருடைய வாழ்க்கை பிரச்சனைக்கேற்ற பிரகாரம் ஆலோசனை சொல்லுவதும் அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் இருக்கிற சோழலைக்கு தேவரிடத்தில் கேட்டு சொல்லுகிறதும்மான ஒரு ஊழியந்தார் அப்போ சொல்ல ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது மோச நிலத்தில் பேசும்போது மோச சொல்லுகிறார் பாருங்க அதாவது நீங்கள் பொறுத்திருங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறார்னு கேட்டு வந்து சொல்கிறேன் என்று சொன்னார் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கேட்டு சொல்லுகிறார் தேவனத்தில் கேட்டு வந்து சொன்னார் இப்ப நாம் என்ன செய்ய பாருங்க ஒரு ஒரு குடும்பத்தை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்க மேட்டரே நமக்கு தெரியாது அப்போ அவங்க வந்தாச்சு தையா அந்த சொன்னப்பட்ட ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே நாம் என்ன செய்கிறோம் வந்து அவங்ககிட்ட விசாரிக்கிறதில்லை நம்மளால் ஜெயம் பண்ணுகிறோம் அன்றைவரே ஆத்மாவோடைய காரியம் என்ன எதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிரச்சனை என்ன என்று போல கர்த்தடத்தை தெரிந்து கொண்டு தான் அவர்களிடத்தில் போய் நான் பேச பேசணும் அந்த காரியத்தை நம்ம கர்த்திடத்தில் அறியணும் அப்போ கர்த்தத்தை உண்மை மேற்ற நமக்கு சொல்வார் இதனால தான் இதனால் இது வந்திருக்கு சிலர் சொல்வார்கள் எனக்கு யாரும் செய்வன வச்சுட்டாங்கய்யா ஆனால் அதுக்காக ஜெபம் கர்த்தர் சொல்வார் இவர்களுடைய மூதாதினுடைய சாபம் இவர்கள் மேல வந்திருக்கு யாரும் செய்வன ஒன்றும் செய்யல இவர்கள் செய்த இவர்களுக்கு வினையாக மாறி என்று சொல்வார் அதை சொல்லி அறிக்கை வைத்து நாம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அது விடுதலை கொடுக்கிறார் இந்த மொழியும் தான் நாம் செய்கிறோம் அதே இல்லையா அதே தேவனால் தெரிந்து தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தின் ஊழியத்தை தான் நாம் செய்கின்றோம் அருமையான தேவன பிள்ளைகள கர்த்தர் சொல்லுகின்றார் இந்த மூன்று பொருள்களும் இந்த உடன்படிக்கப்பட்டிருப்பதன் காரணம் உலகத்தின் கடையை ஊழியம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இதுவே ஊழியம் இதுவே எனக்கு பார்வையில் அருமையானது என்று கர்த்த சொல்லுகிறார் அந்த பிரகாரம் நாம் இருக்கின்றோம் அந்த பிரகாரம் இருப்போம் தொடர்ந்து இந்த பாதையை நாம் பற்றி கொண்டு முன்னேறுவோம் பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய கவனமாக இருப்போம் கர்த்தனமை ஆசீர்வதிப்பார்கள்